ஓ தத் சத் பரப்பிரம்மனே நமக ஓம் தத் சத் பரப்பிரமன் குருவே நமக ஆணை முகன் ஆறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை நாடு ாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே திருச்சிற்றம்பழம் சென்ற வகுப்பில் நான்கு சாதனங்களில் விவேகம் வைராக்கியம் என்ற இரண்டு சாதனங்களை நாம் விசாரித்தோம் வைராகியத்தில் மந்த வைராக்கியம் தீவிர வைராக்கியம் தீவிர தர என்று மூன்று வைராக்கியம் இருக்கின்றன என்று நம்ம பார்த்தோம் இதில் தீவிரதர வைராக்கியமானது உடனடியாக நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது வந்த வைராக்கியம்லாம் பிரயோஜனம் இல்லாதது தீவிர வைராக்கியம் கொஞ்சம் பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது என்பதையெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் இந்த வைராக்கியத்தை முதலில் வைராக்கியத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்வோம் கடைப்பிடிக்கிறத நம்ம பின்னாலே நம்ம பார்க்கலாம் இப்படி நம்மளால் கடைப்பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை பின்னால் நம்ம வைராக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்கலாம் வைராக்கியம் நமக்கு இல்லையே என்று ஆத்ம ஞானத்தை அடையாமல் விட்டு விடக்கூடாது நமக்கு வைராக்கியம் இல்லையே அதனால் ஆத்ம ஞானம் நமக்கு வராது அப்படின்னு நம்ம ஆத்ம ஞானம் அடையாமல் விட்டுறக்கூடாது காலப்போக்கில் வைராக்கியத்தை கடைப்பிடிக்கலாம் காலப்போக்கில் கொஞ்சம் வைராக்கியத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம் அதனால் விவேகம் என்று சொல்லப்படுகின்ற ஆத்ம வேண்டாம் வைராக்கியம் எனப்படுகின்ற மனதின் பற்றற்ற நிலையும் வேண்டாம் என்று எண்ணக்கூடாது எனக்கு விவேகமும் வேணாம் வைராக்கியம் வேணாம் என்று நினைக்க கூடாது கடினமாக இருப்பதனால அது வேண்டாம் நமக்கு சாத்தியமில்லை என்று நினைத்து விட்டுவிடக்கூடாது சாதனங்கள் எவ்வளவு அனுஷ்டிக்கிறோமோ அதாவது எவ்வளவு கடைப்பிடிக்கிறோமோ அவ்வளவு ஞான திடப்படும் அவ்வளவு ஞான திடப்படம் இருட்டிலிருந்து வெளிச்சம் வர வேண்டுமானால் இருட்டு இருக்குது வெளிச்சம் வரணும்னா சூரியன் காலையில் உதயமாகி முன் சிவப்பு நிறமாக தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து சுமார் பத்து மணி அளவில் நல்ல வெளிச்சம் வருகிறது நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் முதல்ல தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து பத்து மணிக்கு மேலேதான் நல்ல வெளிச்சம் வருகிறது இருட்டு உடனே வெளிச்சம் வருவதில்லை இருட்டு நீங்கி உடனே வெளிச்சம் வருவது இல்லை அதை போல ஆத்ம ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாகி திடப்படும் என்பது கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாகி திடப்படுங்கிறதே கருத்து விட்டகுரை தொட்டகுறை என்று சொல்லப்படுகின்ற முன் பிறவிகளில் செய்த ஞான அபியாசம் இந்த பிறவியில் ஒரு சிலருக்கு உடனே கைவரப்படும் தொட்டகுரை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க அவங்களாம் முன் ஜென்மங்களில் செய்து அனுஷ்டானம் பண்ணது அப்பியாசம் பண்ணது அதுகளனால் இது வந்து உடனே அவங்களுக்கு இந்த பிறவிலேயே வந்து அவங்களுக்கு ஞான அப்பியாசம் கைவரப்படும் இப்போ ஒருத்தர் பணக்காரன் வீட்டில் பிறந்து உடனே பணக்காரனாக ஆகலாம் பணக்காரன் வீட்டில் பிறந்த உடனே பணக்காரன் அல்லது சாதாரண குடும்பத்தில் பிறந்து பணம் சம்பாதித்து பணக்காரனாகவும் ஆகலாம் ரெண்டும் இருக்குது அதே போல பிறந்து கொஞ்ச நாளை ஆத்ம ஞானம் வரவும் கூடும் அது இல்லாதவர்கள் ஞான சாதன சதுரியத்தை கடைப்பிடித்து ஆத்மஞானம் அடையலாம் என்பது கருத்து எடுத்தடுப்புல ஞானம் வரலாம் கொஞ்சம் வயசுலேயே வரலாம் ஒரு சிலருக்கு வந்து வரலைங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை கடைப்பிடித்து சாதன சதுர்த்தியத்தை கடைப்பிடித்து ஆத்ம ஞானத்தை அடையலாங்கிறது கருத்து கைவல்லியத்துலேயே ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும்ங்கிறார் இந்த நான்கு சாதனங்கள் யாரு அடைய பெற்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆத்ம ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறத கருத்து அதெல்லாம் நம்ம பின்னாடியாக கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் வைராக்கியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் பார்த்தோம் அடுத்து இந்த சாதனங்களில் விவேகம் வைராக்கியம் சமாதி சட்க சம்பத்து சமாதி சட்க சம்பத்துன்னா சமம் முதலிய 6 கூட்டம்னு அர்த்தம் சமம் முதலிய ஆறு கூட்டம் அதாவது சமம் தமம் உடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்று ஆறு இருக்கின்றன சமம் தமம் உடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்று ஆறு சா சாதனங்கள் இருக்கின்றன இந்த ஆறுமே வந்து ஒரே சாதனமாக சொல்லப்படுகிறது எப்படி மணிகளை கட்டி இல்லை கட்டிப்பட்டுள்ள கட்டி இருக்கக்கூடிய மாலையை முத்துமணி மாலை என்று ஒரேதான் சொல்லுகின்றோமோ அதை போல இந்த ஆறையை சேர்த்து ஒரே சாதனமாக சொல்லப்படுகிறது இந்த ஆறையும் சேர்த்து ஒரே சாதனமாக சொல்லப்படுகிறது சம்பந்தமும் உடல் சகித்தல் சமாதான சிரத்தை என்ற இந்த மூன்றையும் ஆறையும் ஒரே சாதனமாக சொல்லப்படுகிறது இந்த ஆறுமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கிறது சம்பந்தமும் உடல் சகித்தல் சமாதான சிரத்தை சொல்லப்படுகின்ற இந்த ஆறுமே வந்து ஒன்னுக்கு ஒன்னு தொடர்பு உடையதாகவும் சம்பந்த உடையதாகவும் இருக்கின்றன அதில் ஒன்று இல்லைனாலும் பாக்கி அஞ்சும் வராது ஆறுமே முழுமையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது மாலையில் ஒரு முத்து மணி உருவிச்சுனா போச்சு அதை போல இந்த சமமா சமாதி சர்க்க சம்பத்துனா சமத்தை ஆதியாக உடையது சமாதினு இந்த இடத்துல அர்த்தம் சமாதிங்கிறதுக்கு வேறு வேறு அர்த்தமெல்லாம் இருக்கின்றன சமாதி சர்க்க சம்பத்து அப்படிங்கும்போது சமாதி சமத்தை ஆதியாக உடையதுக்கு சமாதினு பேர் இந்த இடத்துல சர்க்கன்னா ஆறுன்னு அர்த்தம் சம்பத்துன்னா பொருள்னு அர்த்தம் இந்த ஆறு விஷயத்தை உடையது எதுவோ அதுக்கு சமாதி சர்க்க சம்பத்துன்னு பேர் இதை சுருக்கமாக சொல்லுவார்கள் சமாதி சர்க்க சம்பத்துன்னு சொல்லப்படுகிறது சரி சமம்னா என்னான்னு நம்ம பார்க்கலாம் சமம்னா அந்த கரணம் இன்னும் உட்கருவியாகிய அந்த கரணம்னா உட்கருவின்னு அந்த என்ன உள்ளேன்னு அர்த்தம் கரணம்னா கருவின்னு அர்த்தம் உட்கருவின்னு பேர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாங்கள் இருக்கிறது இது நாங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறது அறிகிறது செயல்படுகிறது இந்த மன புத்தி சுத்த அகங்காரத்தை விஷயங்களில் செல்ல ஓட்டாமல் உலக விஷயங்களில் செல்லவட்டாமல் தடுக்கிறதுக்குத்தான் இதுக்கு வந்து சமமுன்னு பேர் வெளியூ உலக விஷயங்களில் செல்ல விடாமல் தடுக்கிறதுக்கு சமமுன்னு பேர் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம் உலக விஷயத்த நினைனே நினைக்கணும் நினைக்காத நினைக்க கூடாது அடக்கிறது அதுக்கடுத்து அந்த தடுத்து நிறுத்திய மனதை வந்து வெளி விஷயங்களை செல்லவிடாமல் தடுத்து வேதாந்த சிரவணத்தை மனதை செலுத்தணும் வேதாந்தத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஊசலாடக்கூடிய மனதை அடக்குவது சமம்னு சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து தமம்னு இரண்டாவது சமம் தமம் தமம்னா புறக்கர்ண தண்டத்தை அதாவது ஞானேந்திரியங்களை தண்டித்தல் அதாவது சுரோத்திரம் துவக்கு சச்சி சிங்குவே ஆக்கரானு சொல்றது அதாவது காது உடம்பு கண்ணு நாக்கு மூக்கு என்று ஐந்து இருக்கின்றன சுரோத்திரம்னா காது சுவக்குனா உடம்பு ஷட்சுன்னா கன்று சிங்குவைனா நாக்கு சுவையறிதல் ஆக்ராணம்னா மூக்கு வாசனை எறிதல் இது மெய்வாய் கண்மூக்கு செவின்னு தமிழில் சொல்லப்படுகிறது சுரோத்துரம்னா காது காதில் கேட்குறது துவக்குனா உடம்புல பரிசுத்தன்மை அறிகிறது சச்சின்னா கண்ணில் பார்க்குறது சிங்குவைண்ணா சிங்குவைனா சுவை எறிகிறது ஆக்ராணம்னா மூக்கில் வாசனை எறிகிறது இது ஐந்துக்கு விஷயமுன்னு பேர் இதெல்லாம் பின்னாடி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இதுக்கு சப்தம் வரிச ரூப ரச கந்தம்னு பேர் முதலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் பின்னாடியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இந்த இந்த ஐந்து இந்திரியங்களும் உலக விஷயங்களில் போய்கிட்டே இருக்கிறது அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்குத்தேன் சமம்னு பேர் ஞானி இதுக்கு ஞானேந்திரியம்னு பேர் மெய்வாய் கண்மூக்கு செவி அதாவது சுரோத்ரம் துவக்கு சச்சி சிங்குவே ஆக்கிரணத்துக்கு ஞானேந்திரியம்னு பேர் இதுக்கு இதை தண்டிக்கிறது தண்டிக்கிறதுனா அடக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது குதிரையை அடக்க வேண்டுமென்றால் குதிரை மேலே உட்காந்து சவாரி செய்து நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு குதிரையை அடைக்கி ஓட்டி கொண்டு போய் அந்த இடத்த சேர்றதுக்குத்தான் குதிரையை அடக்கிறதுன்னு பேர் அதை விட்டுட்டு குதிரையை கட்டி போட்டுட்டு அது ஒரே இடத்துல இருக்க வைக்கிறதுக்கு அதை பேர் கிடையாது அதாவது நமக்கு எந்த இடத்துல லட்சியத்துக்கு போகணுமோ அந்த லட்சியத்துக்கும் அந்த இந்திரியங்களை செயல்படுத்தணும் அதுக்குத்தான் அடக்குதல்னு பேரும் அதுக்கு உதாரணமாக மழை நீர் இருக்குது அதை அணையை கட்டி கால்வாய் வாயிலாக நீரை கொண்டு போய் விவசாயம் பண்ணுவது போல் மழை நீரை வந்து அப்படியே விவசாயம் பண்ண முடியாது அது ஒரு டேமு கட்டி அணையை கட்டி அதை தேக்கி வைத்து வாய்க்கால் கால்வாய் ஆற்றலை விட்டு அப்படியே விவசாயம் பண்ண முடியுது அதே போல் அடக்கி நம்ம வந்து மசம மனதையும் சம இந்திரியங்களையும் அடக்கி நம்ம லட்சியத்தில் செலுத்துறதுக்குத்தான் கண்ட்ரோலாக கொண்டு போனால் அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது கருத்து நேரம் மழைநேராக பாய்ச்ச முடியாது போல் இதெல்லாம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் அதேபோல ஒரே சீராக ஒருமைப்பாடோடும் மனதையும் இந்திரியங்களையும் லட்சிய பொருள் எடுத்து செலுத்துவதே சமம் சமமாகிய அகக்கர்ண தண்டம் புறக்கர்ண தண்டம் என்று சொல்லப்படும் ஒவ்வொருத்தவர்களும் ஒரு லட்சியம் வச்சிருக்காங்க அது என்ன வச்சா அவள் அவளுக்கு தெரியும் இந்த வேதாந்தத்தில் லட்சியம் என்ன ஆத்ம ஞானத்தை அடைகிறது அந்த லட்சியத்தை நோக்கி போகிறதுக்குத்தான் அதுக்கு இந்த இடத்துல அகக்கர்ண தண்டம் புறக்கர்ண தண்டம்னு பேர் மனம் இந்திரியங்களை அடக்குதல் தீய வழிகளை செல்ல விடாமல் தடுத்து நல்ல வழிகளை செலுத்துதல் இதெல்லாம் தண்டம்னு பேர் மேலும் ஞான நூல்களை படிப்பதிலும் கேட்பதிலையும் சிந்திப்பிலையும் சிந்திப்பதிலும் இருக்கணும் அப்படிங்கிறாரு கேட்கணும் படிக்கணும் அதை பற்றி சிந்திக்கிறதுக்குத்தேன் இதுக்கும் இந்த சமம் தமம் தண்டித்தல்னு அர்த்தம் இது சமம் தமம் பார்த்தா சமம் தமம் மூன்றாவது சாதனம் அதாவது உடல்னு பேர் பெண் பொருள் ஜாதி அபிமானம் முதலிய சாதனங்களோடு கூடியே சகல கர்மங்களையும் விட்டு விஷயபோகங்களை சப்தம் பரிச ரூபா ரச கந்தம் விஷமாக கருதியும் உடலுங்கிறதுக்கு சொல்கிறாரு விட்டு விடுறதுக்குன்னு பெண் பெண்ணு பொருள் பெண்ணுங்கிற ஆண் வந்து பெண்ணு நட பெண்ணு பெண்ணை பற்றிய பெண்ணான யானை அடையணும்னா ஆணை பற்றிய என்னமும் பொருள் நம்ம என்ன ஜாதி இந்த அபிமானத்தான் விட்டுட்டு சகல கர்மங்களையும் விட்டுட்டு இது விஷயபோகங்களை விஷயபோகங்கள்னால் முத பார்த்தோம் சப்தம் பரிச ரூபா ரச கந்தம் இவைகளை விஷமாக கருதியும் இதுகெல்லாம் வந்து விஷம் போலங்கிற உலகத்தாள்கள் பூரா இதுக்குத்தான் வாழ்றாங்க வேதாந்தத்தில் விஷங்குறாரு அதாவது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு பிராணிகள் ஒவ்வொரு பிராணியும் ஒவ்வொரு விஷயத்தினாலே மாண்டு போகுதுன்னு சொல்றாரு ஒவ்வொரு பிராணிகளும் ஒவ்வொரு விஷயத்தினாலும் மாண்டு போகுது எப்படின்னு வந்து சப்தத்தினால மாட்டிக்கிட்டு இறந்து போகுது பரிசம் யானை வந்து பரிசத்தினால ஒரு இடத்துல போய் அதுக்கு வந்து ஒரு பாறையில் போய் சொரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு சுகமாக இருக்குன்னா அந்த பாறையை போய் இதாக இருக்கும் இடையில் வந்து ஒரு கிடங்கு பறிச்சிருப்பாங்க அந்த கிடங்குக்குள்ளே போய் விழுந்துடும் அதில் போய் மாட்டிக்கிட்டு அது மாட்டிக்கிறது அதுக்கு பரிசம் ரூபங்கிறது விட்டில் பூச்சி அது ஏதோ பழம்னு நினச்சி போய் தீயில போய் மாட்டி இறந்து போகுது சப்தம் பரிசம் ரூபம் ரசம் ரசம்னா மீன் இருக்குது மீனை பிடிக்கணும்னா சின்ன மீன் ஒரு புழுவை தூக்கி ஒரு தூண்டியில் வச்சோம்னா அந்த புழுவை தூங்கி ஒரு மீன் வந்து மாட்டிக்கிறது இதனால் அந்த மீன் மாட்டிக்கிட்டு அது இறந்து போகுது கந்தம் கந்தம்னா வாசனைனு வாசனை வண்டு இருக்குது தாமரை மலரில் போய் அது போய் அப்படியே போய் மலர்ந்து மலரில் போய் தேனை குடிக்குது அப்படியே மயங்கிறது அது வந்து இரவான உடனே தாமரை மலரானது மூடியிறது இறந்து போகுது ஏன்னா ஒவ்வொரு பிராணிகளும் ஒவ்வொரு விஷயத்தினாலையும் இறந்து போகிறதுங்கிறத கருத்து ஆனால் உலகத்தார்கள் இதுகளெல்லாம் இன்பம்னு அனுபவிக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்க ஞான வேணுங்கிறவங்க அது வந்து ஒரு விஷயங்கிறத விஷமாக கருதனுங்கிற அதுக்கு தான் உடல்னு பேர் பெண் ஆணான ஆண்கிறவன் பெண்ணை வெறுத்தம் பெண்ணானவள் ஆணை வெறுத்தும் இருத்தல் உடல் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு உடல்னு ஒரு கருத்து இன்னொரு கருத்துன்னு சொல்லப்படுகிறது கிரகஸ்தர்கள் கிரகஸ்தர்கள்னா நம்ம பார்த்துருக்கிறோம் குடும்பஸ்தர்கள் இப்படிப்பட்ட மும்மூச்சுக்கள் ஞானத்தை அடையுங்கிற ஆசை உள்ளவர்கள் இவங்க என்ன செய்யணும் கேட்டால் நான் எனது என்கின்ற அகந்தி மமதை இல்லாமல் சகல நிசித கர்மங்களை விட்டுவிட்டு நிசித கர்மங்கள்னால் விளக்கப்பட்ட கர்மங்கள் கல் காமம் போய் கொலை கலவு இது போன்ற தீய செயல்களை விட்டு விட்டு தனக்கு விகித விதிக்கப்பட்ட கர்மங்களை அவள் அவளுக்கு என்னென்ன கர்மங்கள்லாம் அதெல்லாம் முன்னால் இருக்க வகுப்பு இல்லை நம்ம பார்த்தோம் அதுகளை வந்து அந்த கர்மாக்களை கடைபிடிக்கணும் செய்யணும் அதுக்கடுத்து நிஷ்காமமாக செய்வது அதுக்கு உடல்ன்னு ஒரு அர்த்தம் இருக்குது முதல் சொல்லப்பட்டது சன்னியாசிகளுக்கு இரண்டாவது சொல்லப்பட்டது உடல்னு சொல்லக்கூடிய அந்த அது வந்து கிரகஸ்தர்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு உடம்பை நான் என்றும் மற்றவைகளில் என்னதுங்கிற அபிமானம் இல்லாமல் அகந்தை மமதை இல்லாமல் தீய கர்மங்களை விட்டுட்டு நல்ல கர்மாக்களை பலனை எதிர்பார்க்காம செய்வதற்கு விடலுங்கிறது கருத்து அதுக்கிரகங்கள் இதை அப்படி செஞ்சோம்னா அதுக்கு உடலுங்கிற சாதனம் கைவரப்பட்டது என்று அர்த்தம் இந்த விடலுங்கிறதுக்கு உபரதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது உபரமம்னு சொல்ல சொல்லலாம் உடல் சொல்லலாம் உபரதி உபரமம் டல் என்று மூன்று சொற்கள் இருக்கின்றன இதெல்லாம் ஒரே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொற்கள் ஆங்காங்கு சொல்லப்படும் உபரதி உபரமம் உடல் என்பது அதெல்லாம் ஒரு பொருட்கிழவின்னு சொல்கிறது சமம் தமம் உடல் சகித்தல் அதுக்கடுத்து சகித்தல்னு ஒன்று இருக்கு சகித்தல்னா திதீச்சைன்னு சொல்கிறது அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகிய இரஜோகுணத்தை தலையெடுக்க விடாமல் அடக்கி இவையெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் தடையெடுக்க விடாமல் தடுக்கணும் ரஜோகுணத்தை தடு அடக்கி குளிர் வெப்பம் பசி தாகம் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி லாபம் நட்டம் போன்ற இரட்டைகளை சகித்து கொண்டு இருத்தல் இதுக்கு திதிச்சின்னு பேர் சகித்தல் திதிச்சின்னு பேர் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் ரஜோகத்தோடு சேர்ந்தது இதெல்லாம் வந்துச்சுன்னா அடைக்கிறேன்னா குளிர் வெப்பம் பசி தாகம் இன்ப துன்பம் வெற்றி தோல்வி லாப நட்டம் போன்ற இரட்டைகளை இருமைகளை சகித்து கொண்டு இருத்தல் அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு சகித்தல்னு அர்த்தம் மேலும் பிராரப்த வருஷத்தினால் எந்த காலத்தில் எது வருமோ அந்த காலத்தே அதனை அனுபவித்து தீர வேண்டும் என்று எண்ணி தனக்கு உரியதான பொருள் தன்னை விட்டு நீங்கின பொழுது வருத்தமும் தனக்கு மேன்மை உண்டாக்குமாறு கிட்டுகின்ற பொருளை மகிழ்ச்சியும் இல்லாமல் சம பாவனையுடன் சமபுத்தியுடன் இருப்பதுக்குத்தேன் திஜீச்சின்னு அர்த்தம் எந்த பிரார்த்தவசமோ எந்த காலத்தில் எது வந்தாலும் அது அப்படியே ஏற்றுக்கிறது லாபம் வந்தாலும் நட்ட வந்தாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது சம பாவனையோட ஏற்றுக்கிறதுக்குத்தான் திதீச்சைன்னு பேர் திதீச்சை பொறுத்தல் சகித்தல் ஆகியவை இதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் அதுக்கடுத்து சமாதானம்னு ஒன்று இருக்கு சமாதானம்னா ஞான நம்ம வேதாந்தத்தை கேட்குறோம் ஆத்மாவை பற்றி சித்தத்தில் பதியும் வண்ண சதா காலமும் நினைப்பதே சமாதானம் என்பது தெரியோ அதாவது குருவிட்ட ஆத்மாவை பற்றி தெரிஞ்சு ஆத்மாவை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறதுக்கு சமாதானம்னு பேர் சமாதானம் என்ற சாதனம் கைப்பெற கைவர பெற வேண்டுமானால் மனது உலக விஷயங்களை செல்லாமல் தடுத்தும் மனம் அலையாமல் இருந்தால் தான் அது சாத்தியம் உலக வசதி செல்லாமல் இருக்கணும் மன ஒருமைப்பாடோடு இருக்கணும் அப்படி இருந்தாத்தே ஆத்மா பற்றி நினைக்க முடியுங்கிறது சாத்தியம் அதே சாத்தியம் அப்பத்தையும் சாத்தியம் மனம் அலையாமல் இருக்க வேண்டுமானால் முதல் நிஷ்காம க பக்தி பண்ண வேண்டும் மனம் அலையாமல் இருக்கணும்னா நிஷ்காம பக்தி பண்ணணும் அதுக்கடுத்து ஆத்மா இது அனாத்மா இது உலகம் ஏது கடவுள் யார் ஜீவர்கள் யார் ஜீவர்களுடைய யதார்த்த வடிவம் யாரு யாது என்கிற விஷயங்களை குறு மூலமாக கேட்டு யாபகத்தில் வைத்து கொண்டு அடிமணம் ஏற்றுக்கொள்ளுமனம் சதாகாலமும் சிந்தித்தலையே சமாதானம் என்று கூறுவர் பெரியோர் அதாவது ஆத்மா எது அனாத்மா எது உலகம் எது கடவுள் யார் ஜீவர்கள் யார் ஜீவர்களுடைய யதார்த்த வடிவம் எது இந்த விஷயங்களை குரு மூலமாக கேட்டு அதை அடிமனத்தில் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நம்ம சதா காலமும் சிந்திக்கிறதுக்குத்தேன் சமாதானமுன்னு பேர் சமாதானமுன்னு பேரு அதுக்கடுத்து ஒன்று இருக்கு சமம் தமம் உடல் சகித்தல் சமாதான சிறத்தைன்னு பார்க்குறான் சிறித்தனேன்னா மேலான ஞான சர்க்குருவு அது சர்க்குருவினிடத்தினுடைய உபதேச வாக்கியத்திலும் ஞான சாஸ்திரங்களின் வாக்கியங்களிலும் இவை அனைத்தும் எப்போதும் சத்தியமே என்று நம்பிக்கை வைத்தலே சிரத்தையாகும் குருவினுடைய வாக்கியம் ஞான குருவினுடைய வாக்கியத்துலேயும் உபதேச வாக்கியத்தையும் ஞான சாஸ்திரங்களையும் இதெல்லாம் பர்ம சத்தியம்ங்கிற விசுவாசம் வைக்கிறதுக்குத்தான் சிறத்தைன்னு பேர் இதில் எல்லாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது குரு வாக்கியத்தின் இடத்துலையும் சா ஞான நூல்கள் நடத்துலையும் சந்தேகம் வைக்கக்கூடாது இது சப்பாக இருக்குமோ இது யார் பார்த்தா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது விசுவாசம் நம்பிக்கை பக்தி சிரத்தை அன்பு இவைகள்லாம் ஒரே பொருளை கூடிய குறிக்கக்கூடிய சொற்கள் விசுவாசம் நம்பிக்கை பக்தி சிரத்தை அன்பு அப்படிங்கிறதெல்லாம் சிரத்தையோடு சேர்ந்தது இப்போ நம்ம சம முதலாக உள்ள இந்த சிரத்தைங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்கிறாங்களே சிரத்தையோடு ஒரு காரியத்தை இவன் பண்ணாமல் விட்டானப்பா அதனால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது விசுவாசமும் இல்லாமல் ஏன் பாட்டு செஞ்சேன் அதனால் அந்த காரியம் இந்த பெயிலியர் உலக விஷயத்துலேயே அதனால் சிறந்துங்கிறது முக்கியம் இதுக்கடுத்து இது நம்ம விவேகம் வைராக்கியம் சமாதி சக்க சம்பத்து ஆரையும் பார்த்தோம் இதுக்கடுத்து நான்காவது ஒரு சாதனம் மும்மூச்சத்துவம்னா என்னான்னு கேட்டால் துக்க நிவர்த்தியும் அதாவது துன்பத்திலிருந்து விடுபடுவதும் ஆனந்த பிராப்தியும் ஆனந்தமாக இருப்பதுமே மோட்சம் எனப்படும் மோட்சத்து மோட்ச மோட்சம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் துக்கத்திலேருந்து விடுபடுன்னா ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தான் மோட்சம்னு பேர் எனமோ செத்தப்பிறகு அடையிறத மோட்சம்லாம் நினைக்கக்கூடாது அதெல்லாம் முதலே பார்த்துருக்கிறோம் இப்போ இருக்கிறத ஜீவன் முத்தி அப்பா அடையிறது ஜீவ விதேக அப்போ அந்த மோட்சத்தை பிரம பிராப்தின்னு வேறு சொல்கிறது பிரமத்தை அடையிற பிராப்தின்னா அடையிறதுன்னு அர்த்தம் பிரமத்தை அடைதல் என்றும் பிரமத்தை பற்றி உணர்தல் என்றும் நான் யார் என்பதை அறிதலுமாம் இதுதான் மோட்சங்கிறது இந்த மோட்சத்தை அடைவதற்கு வருகின்ற தீவிர இச்சை இருக்கே அந்த இச்சைன்னா ஆசைன்னு பேர் மூச்சத்து அப்படின்ங்கிற தீவிர இச்சை அதுக்கு தேன் மும்மூச்சுத்துவம்னு பேரு மும்மூச்சுத்துவம்னு பேரு அந்த மும்மூச்சுத்துவத்தை யாரு உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மும்மூச்சுன்னு பேரு இது நான்காவது சாதனம் மூச்சத்து அப்படின்ங்கிற ஆசை தீவிர ஆசை இருக்கணும் பொதுவாகவே எல்லா உயிரினங்களும் விரும்புகிறது அதைத்தான் துக்கத்திலேருந்து ஆனந்தமாக இருக்கணும்னு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்த ஆத்மாவான இடத்துலதே இருக்குது வேறு எங்கேயும் துக்க நிவர்த்தி கிடையாது ஆனந்தம் கிடையாதுங்கிறது சாஸ்வதம் உண்மையான கருத்து வேதாந்தா சொல்லுது பெரியவர்களும் அதை தெரிஞ்சா சுருதி யுக்தி அனுபவம் அதுதான் இல்லை சர்வதுக்கு நிவர்த்தி பரமானந்த பிராப்திங்கிறது மோட்சம் அது ஞானத்தினால் உண்டாகக்கூடியது தன்னை யார்னு தெரிந்து அதில் இருந்து கொண்டால்தான் அந்த துக்க ஆனந்த பிராப்தி அடைய முடியுங்கிறது கருத்து அதுதான் ஜீவன் முத்தி இந்துக்கு ஆசை வர்றதுக்கும் மும்மூச்சி தூமுன்னு பேர் ஆக சாதனங்கள் நான்கு சாதனங்கள் பார்த்தோம் வேகம் வைராக்கியம் சமாதி சிக்க சம்பத்துங்கிறது ஆறு சேர்ந்து மூன்றாவது சாதனம் மும்மூச்சித்துவம் மோட்சத்து அடையனுங்கிற இச்சை அதாவது இந்த நான்கு சாதனங்கள் அதாவது முதல்ல நமக்கு விவேகம் வரணும் விவேகத்தினால நமக்கு வைராக்கியம் வரும் வைராக்கியத்தினால சமாதி சிக்க சம்பத்து வரும் சமாதி சிக்க தீவிர மும்மூச்சித்துவம் வரும் எனவே சாதனம் வந்து முதல்ல விவேகந்த ரொம்ப முக்கியம்னு முதலாக கூறப்பட்டுள்ளது அப்போ நம்ம பார்த்துட்டோம் சாதனங்கள் நான்கு இது அனுபந்த சதுரத்தில் அதிகாரி விஷயம் சம்பந்தம் பயனு நாலு இருக்கு இதில் அதிகாரியை மட்டும் பார்த்துருக்குறோம் இதுக்கு அடுத்து சம்பந்தத்தை பார்க்கலாம் சம்பந்தம்னா என்னான்னு பார்க்கலாம் திருஷ்டாந்த உதாரணம்லாம் சென்ற வகுப்புல பார்த்த சம்பந்தம்லாம் வேதாந்தத்தில் சம்பந்தம்னா என்னான்னு பார்க்குறோம் அதாவது சாஸ்திரத்துக்கும் விஷயத்துக்கும் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம்னு சொல்லுவது இது ஒரு சம்பந்தம் அதாவது பிரதி பாதகம் அப்படின்னா எது சொல்லுகிறதோ அதுக்கு பிரதிபாதகம்னு பேரு எது சொல்லு சாஸ்திரம் தான் ஏதோ சொல்லுது அந்த சாஸ்திரத்துக்குத்தான் பிரதிபாதகம்னு பேர் நூலுக்கு பிரதிபாதகம்னு பேர் அது என்ன சொல்லுதோ சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அது பிரதி பாத்தியம்னு சொல்கிறது அது என்னமோ சொல்லுது சாஸ்திரம் நூல் என்னமோ சொல்லுது அதுக்கு விஷயம்னு பேர் புரியுதா புரியும் அதாவது கொஞ்சம் சுருக்கமாக பிரதிபாதகம்னால் எது சொல்லுகிறதோ அதுக்கு வந்து சாஸ்திரம்தான் சொல்லுது வேதாந்த சாஸ்திரம் ஒன்று சொல்லுது அதுக்கு பேர் பிரதிபாதகம்னு பேர் சொல்லக்கூடிய விஷயம் நூல் வந்து ஏதோ சொல்லுது அதுக்கு விஷயம்னு பேர் அதுக்கு பிரதிபாத்தியம்னு பேர் பிரதிபாதகம் பிரதி அதாவது நூல் விஷயம் இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது வேதாந்த சாஸ்திரம் என்னமோ சொல்ல வருது அந்த விஷயம் என்னமோ சொல்ல வருது அதெல்லாம் நான் பின்னாடி பார்க்குறோம் விஷயத்தை என்னமோ சொல்ல வருதுங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து இந்த அதிகாரிக்கும் பலத்துக்கும் உள்ள சம் சம்பந்தம் இருக்குது அதிகாரி இப்போ நம்ம பார்த்தோனே அதிகாரி சாதனங்களை உடையவனே அதிகாரி இந்த அதிகாரிக்கும் இது பிரயோஜனத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்குது இந்த அதிகாரியை பார்த்துட்டோம் இந்த அதிகாரிக்கு பலன் என்ன கிடைக்கிது அதுக்கு இந்த அதாவது பலனை அடையக்கூடியவன் பிராபகன் அதாவது அதிகாரி இருக்கானே அவை வந்து பிரதி பிராபகன் அவன் அடையக்கூடிய பிரயோஜனை வந்து பிராபியம் அவன் அடையக்கூடிய பலன் அதிகாரி பிராபகன் அவை அடையக்கூடிய பிரயோஜனை எதுவோ அது பிராப்பியம் பிரயோஜனம் பிரயோஜனம் என்னங்கிறதுல நம்ம பார்க்கலாம் அதாவது அதிகாரி பிராபகன் அவை அடையக்கூடிய பலன் பிராபியம் அதுக்கடுத்து அதிகாரிக்கும் விசாரத்துக்கும் உள்ள சம்பந்தம் அதாவது கர்த்தரு கர்த்தவிய பாவ சம்பந்தம்னு சொல்றது அதாவது அதிகாரி வந்து கர்த்தா அவன் செய்யக்கூடிய விஷயம் இருக்கே அது கர்த்தவியம் இப்ப அதிகாரி ஞானத்துக்கு அதிகாரி இருக்கவன் அவன் வந்து கர்த்தா அவன் செய்யக்கூடிய விச்சாரம் எது ஆத்மா எது அனாத்மா எது பொய் எது உண்மை எது வந்து பாவம் எது புண்ணியம் எது இந்த மாதிரி விஷயங்களை பூரா விசாரணை பண்ணி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேரு கர்த்தவியம்னு பேரு விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரி கர்த்தா அவன் செய்யக்கூடிய விசாரம் இருக்கே அந்த அதிகாரி அதுக்கு கர்த்தவியம்னு பேரு இதுக்கடுத்து சாஸ்திரத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் சாஸ்திரம் வந்து தாரத்தை செய்வதன் வாயிலாக சாஸ்திரம் ஞானத்துக்கு ஜனகமாகும் ஆத்ம ஞானம் ஜன்னியமாகும் ஆத்ம ஞானம் வந்து உற்பத்தி ஆயிடுச்சு ஆனால் சாஸ்திரம் வந்து ஞானம் உற்பத்தி ஆதாரமாக இருக்குது அதனால அதுக்கு ஜனகம்னு பேர் ஆத்ம ஞானம் வந்து ஜன்னியம் ஜன்னியம்னா உற்பத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சாஸ்திரம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது சாஸ்திரம் இருந்தால்தான் நம்ம உச்சாரணம் பண்ண முடியும் உச்சாரணம் பண்ணப்பறம் என்ன ஜன்னியம் ஆகுது என்ன ஜன்னியம் உற்பத்தி என்ன உற்பத்தி ஆத்மயான உற்பத்தி ஆகுது இதுக்கு ஜனக ஜன்னிய பாவ சம்பந்தம் இந்த மாதிரி நான்கு நம்ம பார்த்தோம் அதாவது சாஸ்திரத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் நூல் நூலுக்கும் விஷயம் நூல் என்ன சொல்லுது அது அதுக்கு பேருது பிரதி பாதகம்னு பேரு அது என்ன விஷயம் சொல்லுதுன்னு பார்த்தா பிரதிபாத்தியம்னு பேரு அப்போ ரெண்டாவது பிராபக் பிராப்பிய பிராபக வாகப சம்பந்தம் அதாவது பலனை அடையக்கூடிய அதிகாரிக்கு பேர் பிராபகன்னு பேர் அவன் அடையக்கூடிய பலன் என்னவோ அதுக்கு பிராப்பியம்னு பேர் அதுக்கடுத்து மூன்றாவது அதிகாரி கர்த்தா செய்யக்கூடிய விசாரம் இருக்கே அதுக்கு வந்து கர்த்தவ்யம் இது வந்து மூன்று அதுக்கடுத்து சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரம் வந்து ஜனகம் அந்த சாஸ்திரம் இருந்தாத்தே நம்ம விசாரணை பண்ண முடியும் விசாரணையினால் உற்பத்தி ஆகக்கூடியது எதுவோ அது ஜன்னியம் அந்த விசாரணை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேள்வி எப்படி கேட்குறதுன்னு தெரியாது பெரியவகிட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு தெரியாது பெரிய பெரிய மகான்கிட்ட எல்லாம் போய் எப்படி எப்படி கேட்கணுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் அவகிட்ட போய் குடும்பத்தில் இப்படி இப்படிலாம் இருக்கணும் போய் பெரிய பெரிய மகான்கிட்ட கேட்கக்கூடாது பறவியே வந்துச்சு நான் யார் இப்படின்னு கேட்கணும் துக்கத்துக்கு காரணம் என்ன மோட்சாடையிறதுக்கு என்ன உபாயம்னு கேட்கறது இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்குத்தான் பெரிய பெரிய மகாங்கள்ட்ட போய் கேட்கணும் இந்த மாதிரி விசாரணை இந்த அறிவு வர்றதுக்கு அது எதனால வரும் சாஸ்திரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால கொஞ்சம் விசாரணை வருது அதனால உற்பத்தியானது ஞானம் அதத்தையும் சொல்கிறாரு ஜனக ஜன்னிய பாவ சம்பந்தம் இந்த மாதிரி சம்பந்தங்கள் இருக்கின்றன அடுத்தது அடுத்த வகுப்பில் நம்ம விசாரணை பண்ணலாம் சந்தை தாயாவானும் சார்கதியங் காவானும் அந்த மிளா நமக்கு இவானும் எந்த நுயர் அருள் கோனாகுவானும் குரு